வணக்கம் ஆகஸ்ட் 21, ஒன்று இரண்டு ஆயிரத்தி பதினெட்டு நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பிஜி சுபஸ்தியான் கல்யாண் யோஜனா என்னும் சுகாதார உறுதிப்பாட்டு திட்டம் ஒரிசா மாநிலத்தில் தொடங்கப்பட்டது இரண்டு பெண்களுக்கான சூப்பர் லீக் போட்டியான கியான் சூப்பர் லீக் போட்டி அயர்லாந்து நாட்டில் நடைபெற்றது மூன்று இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய தரவு மையம் போபால் நகரில் அமைய உள்ளது இந்தியாவில் உள்ள விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் யோகா கிராம மையம் அமைய இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பள்ளி குழந்தைகளுக்கு இடையே அதாவது பள்ளி குழந்தைகளுக்கு மத்தியில் ஆங்கிலத்தை ஊக்கப்படுத்துவதற்காக நான் ஆங்கிலத்தை கண்டு பயப்படவில்லை என்ற புதிய பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ள மாநிலம் எது இரண்டு இந்தியாவில் முதல் குறுகிய ரயில் பாதை எந்த இரு நகரங்களுக்கு இடையில் அமைக்கப்பட்டது மூன்று தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் புதை உயிரி படிவ அருங்காட்சியகம் உள்ளது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான பிம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி